அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அணு அளவே வைத்திருப்பவர் நுழைய முடியாது அவர்கள் கூறினார்கள் அப்போது ஒருவர் தன் ஆடை அழகாக தன் செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார் இது பெருமையாகுமா என்று கேட்டார் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் பெருமை என்பது சத்தியத்தை மறைப்பதும் மக்களை கேவலமாக கருதுவதுமாகும் என்று நபி செல்லம்மாக அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் பெருமை என்ற பாடத்தின் கீழ் விளக்கமாக உள்ளது